முப்பது விரு விருப்பமானவர்கள் அல்லாகவும் அவனை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களும் தான் எனினும் அந்த கூட்டத்தாரிடம் எனக்கு ரத்த பந்தம் உள்ளது அதை அதன் சேர்த்துக் கொள்ளுதல் எனும் நினைத்துக் கொள்வேன் என ஒளிவு மறைவின்றி நபி சொல்லி வசல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் புகாரி ஐந்து ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு ஒன்று ஐந்து வாசகமாகும்